வணக்கம் நற்றினை நேயர்களே நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொதறிவு குயலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. சவுதி அரேபிய நாடு சீனா மற்றும் பாகிஸ்தான் பொருளாதார பெருவழி பாதையில் யுக்திசார் முறை பங்காளராக இணைய உள்ளது இரண்டு புகழ்பெற்ற பாதுகாப்பதற்கான திட்டத்தை சமீபத்தில் தமிழக மாநில அரசு அறிவித்துள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் வரை ஐநா சபையினால் நெல்சன் மண்டேலா சமாதானத்தின் சகாப்தம் என அறிவிக்கப்பட்டது நான்கு ஐபா போரின் நூறாவது ஆண்டை இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கொண்டாடியது ஐந்து ஐதராபாத் மெட்ரோ இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் அமைப்பாக உருவெடுத்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உண்மை நேர அச்சுறுத்தல் மதிப்பீட்டை கணக்கிடுவதற்காக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் வெளியிடப்பட இருக்கும் செயலியின் பெயர் என்ன இரண்டு சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஸ்மிதா பாட்டீல் நினைவு விருது யாருக்கு வழங்கப்பட்டது மூன்று சமீபத்தில் மாலத்தீவில் நடைபெற்ற அதிபருக்கான தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது 5. எந்த நாடு புலிகளின் எண்ணிக்கையை உள்ள உலகின் முதலாவது நாடாக உருவெடுக்க உள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்